அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையிலிருந்து சி மனுவல் இந்த சிந்தனையின் தலைப்பு அனுபவ அறிவு ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மைதானம் அதில் ஒரு தொழிற்சாலை கட்டுவதென்று தீர்மானிக்கப்பட்டது அதற்காக பெரிய அலுவலர்களும் பொறியியல் வல்லுநர்களும் தொழிலதிபர்களும் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டனர் தொழிற்சாலையின் வாசர் பகுதி என்று தீர்மானிக்கப்பட்ட இடத்தில் ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் இருந்தது இதை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்று எல்லாரும் யோசித்தனர் ஒவ்வொருவரும் அவரவருக்கு தோன்றிய யோசனையை சொன்னார்கள் ஒரு பொறியாளர் ஒரு டைனமண்ட் வெடிகுண்டை வைத்து பாறாங்களை வெடித்து சிதற வைத்து அப்புறப்படுத்தலாம் என்றார் மற்றும் ஒரு பெரிய பெரிய துண்டு பாறைகளாக்கி இதனை கிரேன் மூலம் தூக்கி அப்புறப்படுத்தலாம் என்றார் இவர்கள் சொன்ன யோசனைக்கு நேரமும் பொருள் செலவும் அதிகமாக இருந்தன நண்பகல் வந்தது அந்த பக்கம் வந்த ஒரு முதியவர் என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க என்று கேட்க பாறாங்கலை அகற்றுவது பற்றி பேசுவதாக சொன்னார்கள் இந்த முதியவர் இதற்கு ஏன் இவ்வளவு யோசனை பக்கத்திலேயே பெரிய அளவில் பள்ளம் தோண்டி கல்லை தள்ளிவிட்டு மண்ணால் மூடிவிட வேண்டியதானே என்று மிக எளிதாக சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தார் யோசிக்காமல் உடனடியாக அவர் சொன்ன பதிலை கேட்டு கூடியிருந்தவர்கள் ஆச்சரியத்தால் வியந்தனர் ஆம் இதுதான் அனுபவ அறிவு என்பது அனுபவ அறிவு சக்தி வாய்ந்தது சிந்திப்போம் நமது அனுபவத்தையும் நமது செயலில் பயன்படுத்துவோம் நன்றி